நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது வீட் லேயர்ட் சாண்ட்விச் செய்ய பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் அல்லது தேவையான அளவு எடுத்துக்கலாம் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு வெங்காயம் 2 தக்காளி ரெண்டு மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் புதினா தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் முட்டை ரெண்டு அல்லது கார்ன்ஃபிளார் செய்முறை முதல்ல நம்ம கோதுமை மாவு நல்லா ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் போட்டுட்டு உப்பு ருசிக்கேத்த மாதிரி கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எ கொஞ்சம் சுடு எண்ணெயை சுடு வச்சு இந்த மாவுல கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குதிக்கிற எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கெட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசிஞ்சு வச்சிடணும் அது மாவு ஊறட்டும் அதுக்குள்ள சாண்ட்விட்ச்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானூல் வச்சிருவோம் வானூல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திடுவோம் தேவையான ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதில் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டும் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா காய் வதங்கினதும் நம்ம அந்த காய்க்கு மஞ்சள் பொடி நல்ல காயத்தூள் போட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு அது நம்ம அதுக்குள்ள இந்த புதினால பொடியை ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லி ஃபைனா சாப் பண்ணி வச்சு புதினா கொத்தமல்லி ஒரு பவுல்ல போட்டுட்டு அதில் கொஞ்சமா மிளகுத்தூள் உப்பு எடுத்து கையிலேயே கலந்து விட்டுடணும் ஏன்னா அப்படியே கொட்டினோன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது நின்றுடும் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சிருவோம் கலந்து வச்சுட்டு எக் வாஷ்க்கு வந்து முட்டையை எடுத்து ரெண்டு முட்டையை உடைச்சு ஒரு பவுலில் உடைச்சு அது நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதுக்கு உப்பு மிளகுத்தூள் தேவையானாலே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்து நல்லா அடிச்சு பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் அதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்து நல்லா கலந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுருவோம் நம்ம இப்போ வந்து கோதுமை மா ஊரி இருக்குள்ளே அதை எடுத்து சப்பாத்தியாக தட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி கல்லில் இட்டு எடுத்து வச்சுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மூணு சப்பாத்தி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வைப்போம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த எக் வாஷர் இருக்கு அதை எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா த தடை வச்சிடலாம் அது நல்லா நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம்லேயே அதை அந்த அதை கொஞ்சம் வச்சுருவோம் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி எடுப்போம் இன்னொரு சப்பாத்தியில் ரெண்டு பக்கமே எக் வாஷை தடவிடுவோம் தடவிட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மேலே அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் ஜென்டலாக ப்ரஸ் பண்ணால் ஒட்டிக்கும் ஒட்டிட்டு இன்னொரு சைடு வந்து இன்னொரு சைடும் எக் வாஷ் தடவி இருக்கும் மேலே புதினா கொத்தமல்லி த ஃபைனாக சாப் பண்ணியிருக்குள்ள அதை எடுத்து போய் வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி எடுத்து ஒரு சைடு மட்டும் எக் வாஷ் தடவி அந்த எக் வாஷ் தடவின சைடு வந்து இந்த புதினா கொத்தமல்லி சைடாக வச்சு நல்ல ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணனா அப்படி இல்லைனா நம்ம இந்த சப்பாத்தியை கல்லையை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணனாலும் ஒட்டிக்கும் இது ஒட்டினதும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் தவா வச்சிருவோம் தவா காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் இதை வந்து ஜென்ட்லா போட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டோன்னு ஜென்ட்லா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் உடனே எடுத்துட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வீட்லேயர் சாண்ட்விச் தயார் இது வந்து சூப்பாபா இருக்கும் மேலேயும் கிலும் வந்து கிறிஸ்பியா இருக்கும் நடுவில் வந்து புல்கா மாதிரி சாஃப்டா இருக்கும் இதை வந்து நமக்கு நான் வெங்காயம் தக்காளி சிலைக்கு நமக்கு என்ன சாண்ட்விட்ச்க்கு என்ன பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி கூட நீங்க அதை வச்சு கூட செய்யலாம் எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்